ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் விரிவாக பார்த்துன்னு வரும் அதிலே இப்போது விக்கிரம்னு ஒரு அனுஷ்டானம் ஸ்ராத்திலே நாம் செய்யக்கூடியதான ஒரு அங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது இதில் சொல்லக்கூடியதான சில மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தை தான் இப்போது பார்க்க போகிறோம் விக்கிரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உதிர்த்து விடுறதுன்னு பெயர் விக்கிரம்னா உதிர்த்து விடுறது அப்படின்னு பெயர் ஒரு கிண்ணத்தில் பிராமணர்களுக்கு பரமாறின மிச்சம் அன்னத்தை உதிர்த்து வச்சுக்கணும் சம ஜலம் கலந்து வச்சுட்டு அதை கீழே விடணும் அதற்கு விக்கிரம்னு பெயர் இந்த விக்கிரங்கிறது யாருக்காக கொடுக்குறோம் அப்படின்னா மூன்று விதமாக நாம் இதை செய்யணும்னு நம்முடைய மகர்ஷிகள் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா சிராவயித்துவாச்ச புஷ்டுவாச்சேவானாம் விக்ரம் சரேது பிராமணர்களிடத்துல போஜனம் ஆன பிறகு திருப்தி பிரஷனம்னு சிலது கேட்கணும் அவர்கள் சொல்லுவாள் நாங்கள் நன்றாக சாப்பிட்டோம் திருப்தியாக இருக்கோம் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை சாப்பிடணுங்கிற எண்ணம் இல்லை அப்படின்னு பிராமணர்கள் சொல்லுவாள் அதற்கு திருப்தி பிரஷனம்னு பெயர் அது ஆன பிறகு இந்த விக்கிரங்கிறத பண்ணணும் இதை மூன்று விதமாக நமக்கு பிரித்து கொடுத்துருக்கா அனந்தரம் சுதருப்தேஷு தேஷு விப்ரேஷு பக்திதா அன்னசேஷம் பிரவிக்கேத்து தபேஷு விதிவநோமபேதி மந்திரேண விக்கிரம் வைஷ்வெவிக்கம் அசம்ஸேதி மந்திரேண பைத்திருக்கம் விக்கிரம் க்ஷிபேத் அசம்சயோவேணுமனு வைஷ்ணவம் க்ஷிபேத் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது அதாவது அன்னத்தை உதிர்த்து வச்சுண்டு அந்த உதிர்த்த அன்னத்தை முதல்ல கீழே கொஞ்சம் ஜலம் விட்டு பிறகு அந்த அன்னத்தை உதிர்த்து விட்டுட்டு மேலே கொஞ்சம் ஜலம் விடுறது இதற்குத்தான் விக்ரம்னு பெயர் இத முதல்ல அசோமபாச்சா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி விஸ்வே தேவஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற பிராமணருடைய இலைக்கு முன்னாடி உச்சிஷ்ட சந்நிதவு உச்சிஷ்டைரேவ விக்கிரம் சதைவம் பிரதிபாதையேத் இந்த இலையெல்லாம் இருக்கிற பொழுதே இலைக்கு முன்னாடி எச்சல் இல்லாமல் ஒரு கோடு போட்டு அந்த அன்னத்தை உதிர்த்து விடணும் விஸ்வதேவஸ்தானத்தில் அதேபோல் பித்திருஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிற பிராமணருடைய இலைக்கு முன்னாடி ஜலத்தை விட்டுவிட்டு அன்னத்தை உதிர்த்து விடணும் அசம்ஸ்கிருத்தங்கிற அந்தரத்தை சொல்லி விஷ்ணுஸ்தானத்திலே நாம் பிராமணரை அமர்த்தியிருந்தார் அவருடைய இலைக்கு முன்னாடியும் ஜலத்தை விட்டு அன்னத்தை உதிர்த்து விடணும் அசம்சயோ பவேத் விஷ்ணுங்கிற மந்திரத்தை சொல்லி அப்படின்னு மகரிஷிகள் நமக்கு சொல்கிறான் இந்த விக்கிரங்கிறது யாருக்காக நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிற பொழுது சார்வர்ணிக மன்னாஜியம் சன்னி யாப்ளாவிய வாரிணா சமுத்ருஜே புக்தவதாமக்ரதோ விக்கிரன்புவி அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்வது இந்த விக்கிரங்கிறது இருக்கே இது யாருக்காக நாம் செய்ய செய்கிறோம்னா தேவதைகள் நாம் செய்கிற பொழுது சில தேவதைகளை உத்தேசித்து நாம் இந்த விக்கிரம்ங்கிறத பண்ணுறோம் பித்திருஸ்தானத்திலே பண்ணுற பொழுது நம்முடைய பித்திருக்கள் இல்லாமல் இன்னும் சில பித்தர்களை உத்தேசித்து நாம் அதை செய்கிறோம் அதே விஷ்ணுஸ்தானத்திலே பண்ணுற பொழுது இந்த ஸ்ராத்திற்கு சகாயம் செய்தவர்களை உத்தேசித்து நாம் செய்கிறோம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு பிரித்து கொடுத்துருக்கு அதிலே முதல்ல இந்த விஸ்வ தேவஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற பிராமணருக்கு முன்னாடி எச்சல் அந்த அன்னமும் ஜலமும் கலந்து வச்சதில் அந்த ஜலத்தை முதல்ல கொஞ்சம் கீழே விடணும் அந்த அன்னத்தை உதிர்த்து விடணும் இது யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற பொழுது இது விஷயமாக நமக்கு கேதிரம் சில தகவல்களை நமக்கு கொடுக்கிறது தயதேவோமயம்ஷோமேகிராசாதித்திய பிரஜாபாரச்சே தேவோமிரஜாசோபாசானு ஏ தே அசோமாய சோமேனோமான் பிரீணாதி பசுன அசோமோஹீத்த பிரீத்த அபீஷ்டா பவியம் வேத அப்படின்னு நமக்கு கேதம் காட்டுறது என்ன அர்த்தம் அப்படின்னா முப்பத்தி மூணு கோடி தேவத்தைகள் இருக்க அந்த முப்பத்தி மூணு கோட்டி தேவதைகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வஸ்துக்களை நாம் நிவேதனம் பண்ணுறோம் கொடுக்குறோம் தேவதைகளுக்குன்னு அதில் முப்பத்தி மூணு கோட்டி தேவதைகளில் முப்பத்தி மூணு பர்சன்ட் அதாவது ஒம்பது கோட்டியே செல்கிற தேவதைகளுக்கு தேவதைகளுக்கு மிகவும் பிரியமான வஸ்து எதுன்னா சோமம்னு ஒரு திரவ்யம் சோமம்னு ஒரு கொடி இருக்குது அந்த கொடியை பிழிஞ்சு எடுத்தால் எசன்ஸ் வருது ஜூஸ் அதற்கு பெயர் அந்த சோமகாங்கிற திரவியம்தான் தேவதைகளுக்கு மிகவும் பிரீத்தியே கொடுக்கறது நாம் ஒரு பலனை உத்தேசித்து தேவதைகளை பிரார்த்தனை பண்ணினால் தேவதைகள் நமக்கு அந்த பலனை நமக்கு கொடுக்கணுமானால் இந்த சோமகாங்கிற திரவியம் கட்டாயம் தேவதைகளுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு நம்முடைய வேதம் காட்டுறது அதில் அந்த முப்பத்தி மூணு கோடி தேவதைகளில் முப்பத்தி மூணு பர்சன்ட் தேவதைகளை தனியாக வச்சுவிடும் ஒம்பது கோட்டியே செல்ற தேவதைகளுக்கு இந்த சோமகாங்கிற திரவ்யம் இந்த மந்திரம் நமக்கு காட்டுறது யார் அந்த முப்பத்தி மூணு பர்சன்ட் தேவதைகள் நமக்கு சொல்லும் பொழுது ஒவ்வொ கோடி தேவதைகளில் சில சில சில தேவதைகள் அக்ரேசராக இருக்க முதல் முதலாக இருந்து அவர்களுக்கு கீழ்பட்டு மற்ற தேவதைகள் இந்த நாம் கொடுக்கக்கூடியதான ஹவிசுகளை எடுத்துக்கிற நாம் கேட்கக்கூடியதான பலனை நமக்கு கொடுக்குற அந்த முப்பத்தி கோட்டி தேவதைகள் யார் தலைமையில் இயங்குகிற அப்படின்னு சொல்கிற பொழுது அஷ்டவசவா எட்டு வசுக்கள் அவர்களுக்கு தேவதைகள் ஏகாதசரு பதினோரு ருத்ரர்கள் துவாதசாதித்யாக பன்னெண்டு ஆதித்யர்கள் பிரஜாபதிஷ்ச்ச பிரஜாபதி வஷட்காரஸ்ச்ச வஷட்காரகான்னு ஒரு தேவத்தை இவர்களுக்கு உட்பட்டு உள்ள தேவதைகளுக்கு சோமப்பாகான்னு பெயர் இவர்கள் இல்லாமல் பாக்கி தேவதைகள் இருக்கா அவர்களுக்கு இந்த சோமகாங்கிற திரவியம் கிடையாது அவர்களுக்கு அவர்களுக்கு நாம் என்ன கொடுக்குறோம்னா ஆஜ்ஜம் நெய் தான் அவர்களுக்கு கொடுக்குறோம் அந்த நெய்ங்கிற வஸ்துவை மாத்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தேவதைகளுக்கு அசோமப்பாகா அப்படின்னு பெயர் அந்த நெய்ங்கிற வஸ்துவை மாத்திரம் எடுத்துக்கிற தேவதைகளை உத்தேசித்து நாம் கொடுக்கக்கூடியது தான் இந்த வைஸ்வ தெய்வீகங்கிற விக்கிரம் விஸ்வயதேவஸ்தானத்திலே நாம் அன்னத்தை உதிர்த்து விடுறது இருக்கே இந்த சோமகாங்கிற திரவியம் இல்லாத தேவதைகளை உத்தேசித்து நாம் கொடுக்கக்கூடியதான அன்னம் சோமத்திற்கு சமமாக இந்த அன்னத்தை அவர்கள் திருப்தியாக எடுத்துக்கிறா அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காட்டுறது அந்த மந்திரமும் இதே அர்த்தத்தான் நமக்கு வி காண்பிக்கிறது என்னங்கிறது அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்